வணக்கம் என்னமா ஏமாத்திய நான் மாய உலகத்துல பல வகையான கீச்சர்ஸ் இருக்கு நன்மைக்கும் தீமைக்கும் ஹாரிக்கும் வாழ்டம் கூடிய சீக்கிரம் நடக்க போகும் தொடங்க போகும் மிகப்பெரிய யுத்தத்தில் இவை அனைத்தின் பங்கும் இருக்கிறது அதனால புரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை என்ன சொல்ல வருது இத மூலமா என்ன நீதி சொல்ல வராங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியும் சோ இந்த கதைய இந்த கதைக்கு இப்பதான் அடித்தளம் கொஞ்சமா போட்டுட்டே வரும் அதனால கொஞ்சம் பொறுமையாரு இன்னொரு விஷயம் போன சென்ற பாகத்தில் வியர் உல்ஃபை பத்தி மாதிரி ஆனா அவரை வந்து ஸ்கூல்ல பாதிலேயே துரத்தி விட்டாங்க அவர் மாதிரி பழிவு இருந்து அப்படிப்பட்டவரை அவருக்கு இருக்கிற அன்பு அவரிடம் உள்ள திறமையை பாராட்டி அவருக்கு ஒரு டீச்சர் வேலை போட்டு கொடுத்திருக்காரு அதே மாதிரி டம்புல்டர் பல வித்தியாசமான மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு வேலைப்பட்டு விடுத்திருக்காரு அவங்களோட தனித்திறமையை பாராட்டி அப்படி இருந்தால்தான் நாம் நம்மை சுற்றி ஒரு மிகப்பெரிய அன்பால் செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும் என்ற காட்டுறதுக்காக தான் நம்ம இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நம்ம நாட்டுல மிகப்பெரிய தீவிரவாதம் பயங்கரவாதம் எல்லாம் அதெல்லாம் உருவாக்குறதுக்கு மிக சாதாரணமான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா நாம் ஒருவருக்குள் ஒருவர் பாராட்டும் வேற்றுமைதான் புரியுதா புரியலையே மாமா எப்படி உனக்குள்ள உங்க ஆபீஸ் உங்க கிளாஸ்லேயே ஒரு சில ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி அழகா இல்லாம அசிங்கமா இருக்கலாம் சிலருக்கு உண்டா இருக்கலாம் சிலருக்கு படிப்போராம இருக்கலாம் இந்த மாதிரி சிற்சில விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணி சிரிச்சு நம்ம ஒதுக்குறோம் அங்கிருந்து தான் அவர்களுக்கு நம் மீது விருப்பம் அதிகரிக்கிறது பிற்காலத்தில் நமக்கு எதிராக எதையும் செய்ய வேண்டும் என்ற தீய எண்ணம் அவர்கள் மனசில் உருவாகிறது அதனால நீ ஆயிரம் அழகா இருக்கலாம் உனக்கு ஆயிரம் திறமை இருக்கலாம் மத்தவங்களுக்கு அது இல்லாத மாதிரி கண்ணு முன்னாடி தெரியலாம் அசிங்கமா இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனா அவங்களுக்குள்ளையும் ஒரு தனித்திறமை நம்மிடம் இல்லாத ஏதோ ஒரு திறமை நிச்சயமாக இருக்கும் அதை பாராட்டி சீராட்டி அவர்களை ஊக்குவித்தால் இந்த உலகம் தீவிரவாதம் பயங்கரவாதம் எதுவும் இல்லாமல் மிகவும் சமாதானமாக அமைதி பூங்காவாக திகழும் என்றுதான் இந்த ஹேரி பாட்டர் இவ்வளவு வித்தியாச வித்தியாசமான கிரீச்சர்ஸ்களை கொண்ட மாய உலகை சிருஷ்டித்து நம்மிடம் கூறப்படுகிறது சரியா வேற்றுமை கூடாது என்றுமே சமாதானத்தை கொண்டு வர முடியாது அதைத்தான் வாழ்ந்த மோட் முயற்சிக்கிறான் அது முடியாது என்பதை இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கும் நமக்கும் எல்லாருக்கும் புரிய வைக்கும் சரியா ஏதோ சொல்றீங்க சோ வியர்வல்ஃப பத்தி ஒரு ஹோம்ஒர்க் எல்லாரும் எழுத வச்சிருக்காரு வியர்வூல்ஃபை பத்தி ஹாரி படிக்கும் போது தெரியுது அது வந்து சாதா மனுஷனாக இருக்கும் மனித ஓனாய் என்று தமிழ்ல சொல்றாங்க மனுஷனாக இருக்கும் பௌர்ணவி என்று மட்டும் அது ஓனாயாக மாறிவிடும் அது மிக கொடிய ஓனாயாக மாறி சுட்டு இருப்பவர்களை அடித்து சாப்பிடும் மிக கொடுவையான விலங்காக மாறிவிடும் அப்படின்னு இருக்கு அதெல்லாம் ஹேரி கடுப்படா ஹோம்ஒர்க் எதா சொல்றாரு நம்ம சுத்தி வர மனித உணகி இருக்கு அதை கண்டுக்காம இருக்கும் யார் அது யாரு இந்த மனித உணகியா இருக்கும் யாரேப் சொல்றாரு அப்புறம் நல்ல கிளாஸ் எடுத்திருந்தே ஏதோ காய்ச்சல் படுத்துருக்கதா சொன்னாங்க அன்னைக்கு வேற ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமே சரியில்லை இந்த செவரஸ் நேப்ஸ் இந்த ஆள் கொடுத்த ஏதோ ஒரு போஷனை தான் குடிச்சிட்டு இருந்தாரு அதுல விஷத்தை கலந்துட்டாரோ இவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வரலப்பா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கான் எல்லாரும் அதை யோசிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் குட்டிஷ் நடக்கும்ல அது இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த போட்டிகள் ஆரம்பமாக போகுதுன்னு ஒன்னு ஆலிவர் குட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு டே இங்க வாங்கடா எல்லாரும் வாங்கடா உட்காருங்கடா ரொம்ப வருத்தமா பேசுறாரு இன்னைக்கு நான் இந்த நான் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஏழாவது வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் இந்த ஹாக்வர்ட்ஸ்ல மொத்தம் ஏழு வருஷம் தான படிப்பு நான் இது வரைக்கும் இந்த குவிட்டிஷ் டீம் இந்த கப்பை ஜெயிச்சதே இல்லா அந்த கப்ப கண்ணால பாக்குறேன்னு தூக்க விட மாட்டேங்கிறீங்களா முத போன வருஷம் வருஷம் டீம் இருந்தது அருமையான சீக்கர் ஹாரி இருந்தாரு அத மாரி நம்மளால ஜெயிக்கோம் லடா ஏதாவது ஒரு துரதிர்ஷ்டம் வந்து நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு முத வருஷம் ஹாரி ஹாஸ்பிட்டல்ல படுக்க படுக்கையாக்க இருந்தான் அந்த பே சொல்ல அவனோட சண்டை போட்டு போன வருஷம் என்னடான்னா ஏதோ ஒரு ஒரு பால் அவன் வந்து தாக்கி அடிச்சு ஹாஸ்பிட்டல் தம்சம் பண்ணி போட்டுட்டு அதை மாரி ஹேரி எரிஞ்சு வந்தான் அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் எல்லாம் நடந்து போட்டியை கால் ஆஃப் பண்ணிட்டாங்கடா இது என்னோட கடைசி ஆசையா எடுத்துக்கோங்கடா தயவு செய்து போராடி ஜெயிச்சு நீ ரொம்ப உருக்கமா பேசுறாரு கப்ப தூக்க விடுங்கடா அப்படின்னு உடனே ஹாரி ஃப்ரெட் ஜார்ஜ் ஆஞ்சலினா அலிஷா எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசாங்க கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருக்கோம் ஆலிவர் வேர்ட்ஸ் கவலைப்படாதீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணலான்னு பிராக்டிஸ் பண்றாங்க அந்த கேமும் அந்த நாளும் வந்தது மழங்கரமான மழை பயங்கரமா குளிர் ஸ்லைத்தரன் டீம் சந்தோஷமா இருக்காங்க ஆஹா நாங்க இந்த கிளைமேட்ல விளையாட தயாரா இருக்கோம் அப்படின்னு ஸ்லைத்தரன் தலைவர் மார்க்கஸ் பிரிஞ்சி சொல்லிடுறாரு ஹாரி பாட்டருக்கு இந்த மழையில எப்படி விளையாடுறதுன்னே தெரியல ஆலி ரோட்ஸுக்கு பயங்கர கோபம் உம் நம்மளை நம்ம காப்ப வைக்கிறதுக்காக இந்த டைம்ல விளையாட சூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ஜாக்கிரதையா பிராக்டிஸ் பண்ணுங்கிற இந்த மழை வந்து அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை இந்த இருட்டு சைத்திரன் டீமுக்கு என்னைக்குமே இருட்டு வந்து அழுக அனுகூலமான சூழ்நிலை நம்ம நல்லா விளையாடணும் ஜாக்கிரதையா விளையாடணும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நல்லா கடுமையா பிராக்டிஸ் கொடுக்கறாரு அன்னைக்கு கேம் விளாடுற அன்னைக்கு நாள் வந்து மழை நின்ன மாதிரி தெரியல மழை தூரிகிட்டே இருக்கு பயங்கரமா இருட்டிட்டு இருக்கு கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் வருது இதை வச்சு நான் எங்கடா பால பாக்குறது அந்த ஸ்மி ரிலீஸ் பண்ணுவாங்க சிம்பிள் அடையாளம் அந்த கண்ணாடியை வச்சு வேற பார்க்க முடியாதிருக்கான் அப்ப ஹர்மியானி ஒரு அந்த கண்ணாடிய வாங்கி குடு வாங்கிறான் அந்த கண்ணாடி மேல ஏதோ மந்திர குழச்சு ஒரு மந்திரம் போட்டு இப்ப உனக்கு எல்லாம் தெளிவா தெரியும் கவலையப்படாதன்னு அந்த கண்ணாடிய கொடுக்கறா உதவி செய்யறத நினைச்சுதான் குடுக்கறா ஆனா அந்த தெளிவா தெரியுதுனால வரப்போற விபரீதம் அவங்களுக்கு தெரியாது அந்த சலித்திரன் டீமும் போன வருஷம் வாங்கின அந்த புது நிம்பஸ் டூ லேட்டஸ்ட் வருஷன் அதுல ஏறாங்க ஹாரிக்கு வந்து இந்த மினிஸ்டர் கர்னிலேஸ் கூட இருக்கும்போது ஒரு கடைக்கு போய் ஃபயர் போல்ட பாத்தன்ல இந்த மலையில அது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே யோசிச்சுட்டே ஏறான் ஏறி பறக்கிறான் வளர்க்கம்போல நல்லா போட்டி பரபரப்பா போயிட்டு இருக்கு ஆளு ஆளுக்கு கோல் அடிச்சுட்டு இருக்காங்க ஹாரி எப்படா ஸ்னிச் வரும் ஸ்னிச் வரும் பார்த்துட்டே இருக்கான் பயங்கர மலை கும் இருட்டு ஏதோ ஹர்மியானி செஞ்ச மந்திரத்தினால ஓரளவு கண்ணு ஓரளவு தெரியுது சுத்தி ஸ்டேடியம் பாக்குறான் அது தெரிஞ்சபோது ஸ்டேடியம் மூலையில ஒரு நாய் தெரியுது பயங்கர உருவ உயரமா கரிய பெரிய ஒரு நாய் இருக்கு இந்த நாயை நான் எங்கயே பார்த்திருக்கேன்னு யோசிச்சிட்டே பார்க்கறான் சட்டு ஞாபகம் வருது அவன் இந்த சொந்தக்காரன் கூட அங்கிள் ஆண்டி கூட சண்டை போட்டு ரோடுக்கு ஓரி வரும்போது ஒரு பஸ் அவனை கூட்டிட்டு வந்தது இல்ல மேஜிக் எடுத்துக்கு அந்த பஸ்ல ஏறக்கு முன்னாடி ஒரு நாய் அவனுக்கு பின்பக்கமா ரகசியமா நின்றுட்டு இருந்து அவன் பார்த்தோடனே ஓடி போச்சு அதே நாய் இது இந்த கிரவுண்டுக்கு வந்தது எப்படி நுழைஞ்சதுன்னு யாரிக்கு ஒரே குழப்பம் இது நம்மளை பாக்குற மாதிரி வேற இருக்குன்னு அவனுக்கு தெரியுது அவனை பாசமா பாக்குற மாதிரி இருக்காது அவனையே பாத்துட்டு இருக்கான் விளையாடுறதையே பாத்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கு எப்படி இது நடக்குதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு நூறு உருவங்கள் வர மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது கிரௌட் ஒரு பக்கம் சந்தோஷமா கைதட்டிட்டு இருக்கு நூறு உருவங்கள் வருது இன்னொரு பக்கம் பார்க்கணும் ஸ்னிச்சு அந்த பந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது ஒரு பக்கம் பறக்குது மேல்பா இதை பிடிக்கிறதுக்கு போறான் ஹாரிக்கு வழக்கமா மழையினால இருக்கிற குளிரோட பயங்கரமான குளிர் அவனை சுத்தி சூளுது பார்த்தா அந்த நூறு உருவங்கள் வேற யாரும் இல்ல பள்ளிக்கு மினிஸ்டர்ஸ் காவலர் அதே மாதிரி விட்டுருங்க விட்டுருங்க நான் என்ன ஒண்ணாவது அரிய மட்டு வேணாம் பெண்மணி கத்துற சவுண்ட் ஆரிக்கு காதல உள்ள கேக்குது ஏ முட்டால் பெரியா ஒடுங்க சாபம் விட்டுட்டான் அவன் கீழே விழுற மாதிரி ஹாரிக்கு தெரியுது ஹாரியும் அந்த கம்பு சிக்ல இருந்து கீழே விழுந்து மயங்கி கீழே விழுறான் ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே விழுந்து தமாலு கிரவுண்ட்ல வந்து மயங்கி விழுந்துட்டான் எல்லாரும் அவசரமா ஓடி வந்து ஹாரி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க ஹாரிக்கு பயங்கர இன்ஜூரி ரொம்ப பயங்கரமா அடிபட்டுமா ரத்த வெள்ளத்துல விழுந்துட்டான் போல இந்த பிடிச்சான் கேம் முடிஞ்சிருக்கு ஹாரி உயிர் பழைக்கிறானா இல்லையா எதனால் ஹாரிக்கு மட்டும் இந்த அவர்களை பார்த்தால் இந்த மாதிரி பாதிப்பு வருதுன்னு நினைக்கிறேன் சொன்னாரு அவன் இந்த மாதிரி ஒரு அவன் தந்தை தாயை பார்த்திருக்கான் அவனோட கனவுல அவன் டிமண்டஸ் வந்தாலே அந்த தாய் தந்தை இறந்த சம்பவம் அவன் மனசுல வருது சோ இந்த சம்பவத்தை எப்படி அவன் ஓவர் கம் பண்றான் இதை மாரி டிமண்டஸ் எதிர்த்து நின்னு எப்படி அவன் ஜெயிக்கிறான் இதெல்லாம் வரும் பாகங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்